பராங்குஷ பரகால எதிவராதிகள் பராங்குஷ பரக்காலம் முன்னாடி பராங்குஷர் அவர பரகாலர் அவரை ஆதிங்கிற மற்ற ஆழ்வார்களும் சேர்த்துக்கணும் எதிராஜர் எதிவரர் அவர்தான் சுவாமி எம்பெருமானார் ஆதிங்கிறத்தாலே மத்த ஆச்சாரியாளர் சொல்லிக்க வேண்டிதான் நம்மாழ்வாரையும் திருவங்கி முக்கியமாக எடுத்தார்கள் நம்மாழ்வார் அங்கிகளை கண்டார் திருவங்கி ஆழ்வார் கண்டார் மற்ற எட்டு பேருடைய ங்கள் உாங்களை காட்டி அங்கங்களுக்கு ஏத்தான் அங்கங்களை காட்டிய அங்கிகளுக்கு ஏத்தான் அந்த அங்கிகளுக்குள்ளேயும் கூட திருவாய்மொழிக்குண்டான தனிச்சிறப்பு மத்த எதற்குமே கிடையாது அதைத்தான் சூத்திரகார் வர்ணித்தார் வேத ஜதுர்த்தய அங்கோப்பாங்கங்கள் பதினாலும் போலே இந்நாளுக்கும் இருந்த புலவன் பல்மல் ஆறும் மத்த எண்பன் நன்மாளர்களும் அதே போல வேதாதிகளில் பௌருஷர் மாணவ கீதா வைஷ்ணவங்கள் போலே இது இது திருவாய்மொழி அருள் செயலில் சாரம் சிவட்டு சாசனாத என்ன சொல்றோம் முன்னாடி பகவத் ஸ்ரீ சாரு பல்யாச ஆயிடுறது சீவுட்டு சகஸ்திரநாமத்திய என்ன சொல்றதுன்னா அது ஒருத்தரை சொல்லலாம் என்ன சொல்லலாம ரகசியத்திரயத்திலே ஒன்றானது மூன்றாவது ரகசியம் சரமஸ்லோகம் அந்த சரமஸ்லோகத்தை சொன்னான் கீதாச்சாரியன் கண்ணன் இந்த சாஸ்திரநாமத்தை கேட்டான் பெறுமான் சமன்யமா ஸ்ரீராம உபன்யாசம் என்ற குசலவர்கள் மிதழச் செல்வி உலகுயர் திருவயிறு வைத்த மக்கள் செம்பவள குழந்தைகள் குஷாவா கானம் பண்றா ஆச்சரியமா பெருமாள் கேட்டாள் இந்த பெருமாளுக்கு உடனே ஒரு ஆசை ஏற்பட்டது என்னன்னா இவ ஆச்சரியமா உபன்யாசம் பண்றே சின்ன குழந்தைகளா அவன் சொல்றாளே இந்த குழந்தைகளே உபன்யாசம் பண்ற போது நாம் உபன்யாசம் பண்ணா என்னான்னு இந்த வயசான ராமனு தோத்தி சாதாரணமா இந்த உபன்யாசம் கேட்கிறவாளுக்கு எல்லாமே ஒரு அபிப்பிராயம் வரும் உபன்யாசம் கேட்கு புரியறாமல் இருந்தா நாமந்தான் சொன்னா என்னான்னு தோத்தான் அப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு போய் சிரவப்படும் அது போல நீ சொல்லி சொல்லி பார்க்கணும்னு ஆரம்பிச்சா சொல்றதுல உத்திரம் கேகல ராமாவதார காலத்தில் நீ உபன்யாசம் பண்ணும்னு ராமனை யாரும் பிரார்த்திக்கல அதே என் பெருமான மனக்குறையோடு கண்ணனாக திருவவத்தாரம் பண்ணான் ஒரு நீசர்கள் நடுவே எல்லாரும் கூடியிருக்கிற பாண்டவ கௌரவ சைன்யம் பட் பதினெட்டு அக்கோகிணி அதனுடைய சேலா மத்தியத்திலே சொல்லும்னு கேட்டான் காலம் பார்க்க வேண்டாமத்திலே உபன்யாசம் இந்த இடம் நீச்சம் நடுவே உபன்யாசம் அதுக்குரிய மண்டபம் கிடையாதா ஒரு கோவில் கிடையாதா ஒரு மண்டபத்தில் சொல்ல வேண்டாமா உண்மையில சொல்லுன்னு அர்ஜுனம் சொல்லுன்னு சொன்னா இன்னும் நாளைக்காரன் கேட்பாலும் கடைசிட்டோ சொல்லிட வேண்டியிருக்கான் திடீர்னு சொல்லிடுவான் கடைசியில் உபன்யாசத்தனுடைய முடிவிலே அர்ஜுனா நான் சொன்ன விஷயத்தனை கேட்டுக்கொண்டாய் ஒரு அஞ்சு நிமிஷம் கீத்த உபன்யாசம் வேண்டுமாயான் அவடனே சொல்லிட்டான் அத்தனையும் மறந்து போச்சு கேட்டுட்டு இருக்க மறந்து போறது சில சமயங்களில் சில பேர் அடிய கூட சொல்லியிருக்கான் அப்படியே அடிக்கடி மறந்து போடுறேன் சுவாமின்னு ஏன் மறந்து போடுறேன்னு கேட்டிருக்கேன் சொன்ன அவ்வப்போது புதுசு புதுசா இருக்கணும் இல்லையா மருந்து போற வழக்கம் வயசே சொல்லிட்டு பழைய விஷயம் தான் ஒண்ணு புதுசா ஒண்ணு சொல்றதா தெரியல அதை புதுசு புதுசா ஆக்கிக்கிறதுக்கு அப்படியே அப்போது மறந்து போற வழக்கு மறந்து போட்டா புதுசு புதுசா இருக்கும் இல்லையா சுவாமி இதுக்கு தான் புதுசா சொல்றாருன்னு இது நிச்சயமே சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான் அவன் மறந்து போட்டேன்னா கண்ணுக்கு போவர்த்தான் துருமேதாச்சாசி பாண்டவ அபுத்யாயீஷே தந்தே சுமகம் போய் கீதோபன்யாசம் அண்ணேனே அப்போன் தெரியுமா ஒரு சன்னியாசம் அது என்ன சன்னியாசம் இனிமே உபன்யாசம் பண்றதில்லை என்ன சன்னியாசம் சன்னியாசம்னா சன்யாசாசிரமில்லை இனிமே உபன்யாசம் பண்றதில்லை ஏற்கனவே ராமாவதார காலத்திலே விசலவாக கானம் பண்ணி கேட்டான் உபன்யாசம் பண்ண ஆசை வந்தது கிருஷ்ணாவதார காலத்துல உபன்யாசம் பண்ணி பார்த்தான் கேட்டவனே ஒன்னும் ஞாபகம் இல்லைட்டான் உடனே எடுத்துட்டான் அதனால்தான் அந்த கண்ணனை தானும் நடுவே அமர்ந்து பீஷ்பாச்சாரியன் சொல்லுகிற சீவிஷ்டு சரஸ்வன அவத்தியாயத்தை அவனும் கேட்டான் சரஸ்வநாம அத்தியாயத்தினுடைய பெருமை அது மட்டுமல்ல திருவாய்மொழியும் எண்பதுதான் கேட்டான் சரஸ்வநாம அத்தியாயத்தையும் எண்பதுமான கேட்டான் திருவாய்மொழி கேட்கறதுக்கு திருநாள் அது இல்லாறு விட்டு தேவாலயமே கிடையாது அதுபோல சிவிட்டு சாஸ்திரநாமாத்தியாயம் எத்தனை மகரிஷை எல்லாம் கேட்டிருக்கா பஞ்சபாண்டவார் கேட்கிறார் மகரிஷி எல்லாம் கேட்கிறார் நாரதர் கேட்கிறார் பத்துமுண்டான் மகரிஷி எல்லாம் கேட்கிறார் அதுல ஒரு மகர்ஷிக்கு தேவஸ்தானம் பேர் நமக்கு தேவஸ்தானம் தெரியும் தேவஸ்தானம் ஒரு மகரிஷி நாரதன் கேட்கிறார் அசிதர் கேட்கிறார் தேவரன் கேட்கிறார் பல மகிழ்ச்சியெல்லாம் கேட்கிறார் அதுல ஆயிரம் திருநாமங்களை சகசனாமம் சொல்லிட்டு வரார் அடுத்த உபன்யாச விஷயத்தை எடுத்துக்கல இருந்தாலும் கொஞ்சம் சொல்றா அவ்வளவுதான் ஆகந்த சகஸநாம அத்தியாயத்தை கடைசியில என்னவர் தெரியுமா இந்த அந்தரியாமித்தவளை சொன்னார் பரத்தன் சொன்னார் யூகன் சொன்னார் விபவன் சொன்னார் அர்ச்ச சொன்னார் எல்லாம் சொன்னார் கிரீஷ்டர் இதெல்லாம் கண்டுக்கார் தர்மபுத்திர ஏதோ ஹதயத்தில் இருக்கு பரமத்தில் இருக்காவல் இருக்கு கீராத்தில் இருக்காவல் இருக்கு எங்கயோ காரணம் பெருமான்னு அப்படி பார்த்து கடைசியில சொன்னார் பீஷ்பாச்சாரியர் தேவகீ நந்தனா கடைசி பிரகடனத்துல வரது தேவகீ நந்தனா ஏ தர்மபுத்திர நான் இவ்வளவு நாளி இந்த ஆயிரம் நாமங்களால யார சொல்றேன் தெரியுமா உங்க மத்தியத்துல உட்கார்ந்து கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கிறானே இந்த கண்ணனைத்தான் இவ்வளவு நாளி நான் சொன்னேன்னார் அவன் சொன்னா நம்ம கண்ணனியா நம்ம கண்ணன் நம்ம கண்ணும் பெருமை ஒன்றும் எத்தனை பிரபாவசாலியான கண்ணன் எத்தனை அனுகூலமா நடந்திருந்தாலும் கூட நம்ம கண்ணனு தொண்டரடிப்பிடி ஆழ்வார்க்க ஆக அழியம் நம் பையல் என்ன அம்மோ கொடியவாறே நம்ம பயல் தொண்டரடுப்படி ஆழ்வார் படப்பர இந்த திருவரங்கத்தம் பெருமான் என தொண்டரடிப்படி ஆழ்வான்னு சொல்றான் தவிர என்ன நம்ம பயல் நம்ம தமிழ்ல சொல்ல நம்ம பையான் கேட்கல நம்ம பையான சொல்ல நடத்தப்படுற அது போல நம்ம பையன்னுதான் நினைக்கிறார் தர்மபுத்தர் கண்ணனை பத்தி பெருமையா நினைக்கல ஆகின்ற கண்ணனும் கூட தர்மபுத்திராதிகள் நடுவில் அவன் தான் கேட்டு இடமே இல்லாம கேட்கிறான் தொடமையில மத்தொரு தொடப்படும் இடைவெளி நிறைய இருந்தா தொடமையில தொடப்படாண்டு கேட்கலாம் நிறைய அதிகாரிகள் எல்லாம் கேட்ட மேல் தொட ஒத்தர் மேல் படம் அது கண்ணனுடைய தொடமையில தர்மபுத்தர் தொட இருக்கலாம் தர்மபுத்திரத்தோட நில கண்ணனுடைய துடை இருக்கிறான் அவனும் கேண்டுதான் இருக்கான் ஆக இன்றைய ரெண்டு நேற்றையனும் ஜயார்த்த பிரதிபாதனால் ரெண்டு சேர்ந்தது ஒண்ணு ஸ்ரீராமாயண சாரம் ஒண்ணு சாரசங்கிரகம் இன்னைக்கு ரெண்டு சேர்ந்தடு பகவந்த சாரம் சீவுட்டு சகஸ்வநாமா இது ரெண்டுமே எம்பெருமான் கேட்டிருக்கிறபடியார் திருவாய்மொழியும் அவன் கேட்டான் அதுபோல உயர்ந்த சகஸநாம அத்தியாயத்தையும் அவன் கேட்டான் அது மட்டுமல்ல திருவாய்மொழியில் சொல்லப்படுறது உயர்ந்த துவயார்த்தம் அது மட்டுமில்லை சர்வஸ்லோகார்த்த உபதேசம் என்றவான ஆச்சாரியன் நேரே பெரிய திருமந்திரத்தை உபதேசித்தவன் ஆச்சாரிய பிரதவாச்சியார் புல்லலோகாச்சாரியர் ஆனா மனபாளர்கள் யக்கியானார் திருமந்திரத்தை மட்டும் சொல்றதில்லை திருமந்திரத்துக்கு யாக்கியானமான துவயம் துயத்துக்கும் வியாக்கியான ஹர்மஸ்லோகம் ஆனா மூணு ரகசியத்தை சொல்றவன் தான் ஆச்சாரியன்னு மனவாளம் அவர்கள் தன்னுடைய யாக்கியானத்திலே அதை விசதீகரணம் பண்ணி காட்டியிருக்கிறார் சீயஜன் யாக்கியான பிரசித்தமான வகையன் அந்தர்த்தத்தைத்தான் காட்டியிருக்கிறார் வெஞ்சயந்தம் மனும் தற்பிராய்சி விதன்னு சம்மத சர்வவேதி சர்வவேதி எண்ணம் எல்லாமிருந்தவன் என்னும் வித்வான் எண்ணம் யாரை சொல்லலாம் என்னால் வெஞ்சயந்தம் மனும் அர்த்தவஞ்சகத்தை நன்றாக தெரிவிக்கிற மனு மந்திரராஜமான திருமந்திரம் தற்பிராய்ச்ச துவயம் அந்த திருமந்திரத்துக்கு அனுகுணமான துவயம் துவயம் அப்பிதன் அபிசிப்தத்தாலே சரமஸ்லோகம் சேர்த்துக்கொள்கிறார்கள் பெரியோர்கள் ஆக திருமந்திரம் என்ன துவயம் என்ன சர்மஸ்லோகம் என்ன அந்த சரமஸ்லோகத்தை சொன்னவனே பீட்டாச்சாரியம் தான் சகஸ்ரநாமத்தியாயத்தை கேட்டவனே கீதாச்சாரியன் தான் வாய் திறந்து சொல்லி பார்த்தான் இருக்கிற ஆனந்தா சொல்ற காலத்தில் அடியேன் சொல்லுபடி ஆயிடுச்சு கேட்கத்தான் வந்தேன்னு சொல்லவா வந்தேன் அடியா நேற்று நிறைய ரெண்டு உபன்யாசம் கேட்டேன் உபன்யாசம் கேட்கணும் ஆசையோடு தான் வந்தேன் இனி அப்படித்தான் வந்தேன் சில சில பேர் கூத்து பார்க்க போவா அவனுக்கே வேஷம் கட்டி விட்டுருவான் கூட்டு பாக்கு போறதுல வேஷம் கட்டி விட்டுறாங்க அடியனுக்கு வருஷம் கட்டி விட்டாச்சு அடியு ஆட ஆரம்பிச்சுட்டேன் ஆகத்தம் என்ன கேட்கணுங்கிறது இருக்கிற ஆதரா சொல்லணுங்கிறதுல இருக்கவே முடியாது ஏன்னா சொல்றவனுக்கு பல சமங்கள்லாம் உண்டு என்ன சமம் இருக்கோ நிச்சயமா ஒரு சமம் எல்லாருக்கும் உண்டு ஊடி இருக்கிறவாயே திறக்கணுமே இந்த கேட்கிறவா காதெல்லாம் திறந்தே சிற்காரம் பெருமா வர்த்தி பாண்டித்துமாரன் ஜனேஜியன்பிஷேக்தனா இருக்கா முர்தாபிஷேக்தன் அவனிடத்தில் உபன்யாசம் வந்து சேர்ந்தார் வைசம்பாயனர் உபன்யாசம் எத்தனை நாள் சொல்லுவேன் அது பாரதம் பெரிய பெரிய பிரபந்தம் அதை சொல்றேன் அது போல கொஞ்சமா உன்யாசம் ஆரம்பிக்கணும் திடீர்னு சொல்றேன் பதினெட்டு பருவங்கள்ல ஒரு பருவம் சொல்றேன்ட்டான் ஒரு பருவத்தில் பல அத்தியாயங்கள்ல ஓரத்தியாயம் சொல்றேன் அந்த ஓர் அத்தியாயத்தில் பல ஸ்லோகங்கள் ஒரு ஸ்லோகம் சொல்றேன் சொல்றார் குடும்பத்தில் பிறந்திருக்கோம் சரி ஒரு நிமிஷம் தானே ஸ்லோகம் சொல்லுவார் சொல்லி ரெண்டு மூடாத்மாக்கள் சுயோதன தசானன சுயோதனன் மூடாத்மா தசான மூடாத்மா கிரகணத்தை பார்த்து அவர் யுத்தம் பண்ணே வனபங்கத்தை பார்த்து இவர் யுத்தம் என்னாலே ரெண்டு மூடாத்மாக்கள் நான் சொல்ற ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு விஷயம் அவன் கேட்டான் சுயோதனா என்ன வனபங்கம் என்ன யுத்தம்னா என்ன அதிக கொஞ்சம் விளக்கினார் தேவையோதன் துரியோதனன் அவன் கோகிரகண காலத்தில் அர்ஜுனுடைய பிரபாவத்தை பார்த்திருந்தும் கூட யுத்தத்தை நடத்தினானே மூடாத்மா அசோக வனபங்க காலத்திலே இந்த ஹனுமானுடைய ராமதாசனுடைய பிரபாவத்தை கண்டிருக்க செய்தே அவன் ராமனோடு ராவண யுத்தம் நடத்தினாரே மூடாத்மா கொட்டு விட்டமா என்ன வைஷம் பானவிஜயம் கேட்டான் ராவணனுக்கு ராமனுக்கு என்ன விரோதம் அது என்ன நிமித்தம் பாண்டவாருக்கும் கௌரவாளுக்கு என்ன விரோதம் என்ன நிமித்தம் ஆரை மட்டும் சுவாமி சாய்ச்சுவணும் அதுல சொல்ல ஆரம்பிச்சா என்ன அடியப்படுறா பாரதப்பட்டாங்கிறால பாரத முறை சொல்ல வேண்டிதான் அத்தனையும் பாரத முறை சொல்லியாச்சு லட்ச கிரந்தம் சொல்லி முடிச்சுட்டா கடைசியில கேட்கிறார் வைசம்பாயின ஜனமதியின பார்த்து தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோட்சேச்ச பரதர்ஷதா எதி ஹாஸ்தி ததன் எத்திர என்னை ஹாஸ்தி மத்திது தர்மத்திலோ அர்த்தத்திலோ காமத்திலோ மோட்சத்திலோ எதா இருந்தாலும் இதுல என்ன சொல்லியிருக்குன்னா மற்ற இடத்துல சொல்லப்பட்ட அர்த்தங்கள்லாம் இதுல உண்டு பாரதத்துல இல்லைன்னா மத்த எங்குமே கிடையாதுன்னு சகலார்த்த பிரதிபாலகத்தும் பாரதத்துக்குண்டான தனிச்சரப்பு தர்ம அர்த்த காமதி புருஷார்த்த பிரதிபாதகமான உயர்ந்த கிரக்தான் அதை நான் சொன்னேன் உனக்கு நீர் நன்னா கேட்டீர் உன் அபிப்பிராயத்தாலே தர்ம புருஷார்த்தமா அர்த்தம் புருஷார்த்தமா காம புருஷார்த்தமா மோக புருஷார்த்தமா அவன் சொன்னானாம் நாலுமே புருஷார்த்தா அல்லான்னுட்டான் அப்ப எது புருஷார்த்தம் நீர் சொல்லிட்டே இருக்கணும் அப்படியே கேட்டுட்டே புருஷார்த்தம் புருஷார்த்தோம் சொல்றவர் நீரா இருக்கணும் கேட்கணும் அடியனா இருக்கணும் சொல்லிட்டே இருக்கணும் அப்படியே கேட்டு கேட்கான ஆதரச்சியா மத்த எதுலுமே கிடையாது அடியனும் கேட்க ஆதரத்தோடு வந்தேன் இருந்தாலும் சொல்ல முடியாது ஆனால் சொல்றதும் காதல் போடுறது அடியனும் கடக்கிறதா இருக்கு சோத்தாவாக இல்லாமல் என் காதல படாமலாம் இருக்கு ஆக எல்லாரும் காதலப்படுற போது அடியன் காதலையும் அந்த கிரமத்திலே பண்ண வேண்டாமா பகவான் திருவரங்கத்தம்பெருமான் காட்டான் திருவாய்மொழிய அந்த திருவரங்கத்தம்பெருமானாரு அண்டல்ஹோன் அடியரங்கன் கோவலாய் வெண்ணை உண்டவாயன் அந்த கண்ணனான அரங்கத்தம்பெருமானே கண்ணனான காலத்திலே சகஸ்வநாபாத்தியாயத்தை இருக்கிறபடியால் அவன் கேட்ட திவ்ய பிரபந்தம் திருவாயு மொழி அவன் கேட்ட பரம பிரமாணம் சஸஸ்நாம அத்தியாயம் அது ரெண்டும் ஒன்னா சேத்து அடியே பத்திரிகையில் போடுற போது ரெண்டு ரெண்டாம் சேர்த்து போட்டேன் ஒரு பேர் ரெண்டு ரெண்டாம் சேர்த்து இருக்கணும் நேச்சூர் போட்டேன் இந்த கிராமத்தில் ஸ்ரீரங்கத்தையும் வந்திருக்கட்டும் ரெண்டு சாமிகளும் ஸ்ரீரங்கத்தாரா இருக்கார் இருந்தாலும் கூட அந்த ஸ்ரீரங்கத்திலே ரெண்டு சுவாமியை சேர்ந்து நினைச்சது அடி பத்திரிகையில போட்டேன் நடந்த தெரியல அடியனோட சுவாமி அடியனுடன் அடியத்துல உடன் சேர்ந்திருக்கிறபடியால் அடியன் அப்பிரதானம் சுவாமி சேர்றார் ஆக அடியனோடு சுவாமி சேரும்படியான தன்மையிலே இந்த உபன்யாச ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மேல சகசன அத்தியாயம் அற்புதமா நடக்க போறது பகவத்துடைய சாரங்கிறமே தொடவே இல்லை பகவத்துடைய சாரம் என்னான்னா ஒரு பத்து நிமிஷம் சொல்லி அப்படியே வார்த்தையை முடிவெடுத்துகிறேன் ஆக திருப்பல்லாண்டு கணி சிறுத்தாம்பு திருவாய்மொழி அந்த மூன்றும் காலட்சேபம் என்ற காலத்துல தான் பகவத்து காலக்ஷேபம் சொல்லுவா மனபாலமாவல்கள் மூலமாக திருவரங்கத்த பெருமான் கேட்டிருக்கிறபடியாலே அதான் உயர்ந்தது மற்றெல்லாம் அங்கங்கள் தானே இந்த நாலுதான் அங்கிகள் அந்த நான்குக்குள்ளேயும் கூட திருவாய்மொழிக்குண்டான தனிச்சிறப்பு மத்தொன்றுக்கும் இல்லை அதுதான் பகவானுக்கே விஷயம் பகவானுக்கே விஷயம் விஷயம்னா தெரியுமா ராஜ்யம் இப்படி எல்லாம் நடக்கிறது சொல்றான் சுமந்திரம் ராஜ்யம் நடத்த பகவான் எல்லா உடையவன் தான் அவனுக்கு எது ராஜ்யம் நித்தி பூதி ராஜ்யம் தான் எல்லாமே பகவானு ராஜ்யம் தான் அவன் திருவுள்ள அபிமானிக்கப்பட்டது திருவாய்மொழி தான் தனிச்சரப்பு சம்பிரதாயத்தில் கிடையாது அந்த திருவாய்மொழி மூணாவது இரண்டாவது கணிசிறுத்தாம்பு முதலாவது திருப்பல்லாண்டு நம்முடைய ஒரு அனுபவம் அனுபவம் அல்ல ஆய்வார்த்த முதல்ல எண்ணிக்கை கூட அவன் முதல்ல ஆரம்பிக்கிறது கணி சிறுத்தாம்பு திருநாரணபுரத்தில் அப்படித்தான் அவர்கள் அப்படி ஆரம்பிக்கிறார்கள் அது ஆழ்வாரப்பத்திலும் சம்பிரதாயமா இருக்கிறபடியால் ஆனாலும் மணவாள மாமனிகள் கோதலுவாம் ஆழ்வார்கள் கூறு கலைக்கெல்லாம் ஆதி திருப்பல்லாண்ட ஆனதவம் வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமாம் பதம்போல் திருமந்திரத்தில் நடுவாரி சப்தான் நமசப்தான் அதுபோல இந்த மதுரையாழ்வார் எழுச்சியை கழுச்சிருத்தாம்பு நடுவரே சேர்த்தார்கள் என்கிறார் சுவாமி மணவாள மாமனிகள் ஐக்கியம் அந்த மதுரைவாரவதிரம் இருக்கே சித்திரா நட்சத்திரம் ஆச்சரியமான நட்சத்திரம் சித்திரை சித்திரை சித்திரையில் திருவாதிரை சுவாமிமானார் சித்திரையில் சித்திரை மதுரவாருடைய திரு நட்சத்திரம் சித்திரா நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம் எண்ணி பார்த்தா இப்படி பதிமூணு அப்படி பதிமூணு நடுவல பதினாலாவது திரு நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது சித்ராங்க நட்சத்திரம் பதினாலாவது இப்ப யாரும் என்ன வேண்டாம் அப்புறம் பதிமூணு பேர் பதினாலாவது நட்சத்திரம் ஆக நட்சத்திரத்திலே நடுவானது அருளிச்சியில் அருளிச்சியில் நடுவானது உத்தமமான மதுரமை ஆழ்வார் அருளிச்சியில கழிஞ்சிரித்தாண்டு என்கிறார்கள் ஆக முன்னாடி ஓங்கார ஸ்தானத்திலே திருப்பல்லாண்டு பேரத்துக்கு ஓம நிபதுமோன்கிறார் மனவார மாமணிகள் நமசப்தானத்திலே கணி சிறுத்தாம்பு மூன்றாவது நாராயணாய நாராயண சப்தத்திலே கொண்டாடப்பட்ட அத்தர் அர்த்தங்களையும் நம்மாழ்வார் திருவாய்மொழி முகத்தாரே அபாரமா விவரித்து காட்டியருள்கிறார் அந்த திருவாய்மொழியினுடைய சாரார்த்தங்களை திருக்குறப்பிரான்புள்ளான் நஞ்சியர் நம்பிள்ளை அதுபோல பெரியாட்சியான் பிள்ளை வாடிகேசி மனவாளஜியர் அஞ்சு மகாத்மாக்கள திருவாய்மொழியை காத்த குணவாளர்கள் அச்சுரிமா வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அந்த அஞ்சு வியாக்கியானத்தை கொண்டு தாபரியார்த்தங்களை ஒருவர் உள்ளபடி சொல்லபடி கழற்பனை ஆனால் அதுதான் ஒரு பிரபந்தம் கிடையாது தனக்கு திருவாய்மொழியை விஷயமாவே நினைச்சிருந்தபடி யாரே அவன் உயர்ந்த திவ்ய பிரபந்தம் அது மனவாள மாமணிகள் வருஷ பாய்ச்சம் பாடின நம்பெருமாள் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர் என்று வரிசையா பாசம் அது சாதாரணமா எல்லாரும் சொல்லுவார் நம்பெருமாள் என்பர் நம்மாழ்வார் என்பர் நஞ்சியர் என்பர் அவர் அவரிடம் ஏற்பட்டால் நம்முடைய சாத்தம் திருநாமல் சொல்லுவார் ஆனா சசிக்காடு என்ன சொல்லுவோம் எனக்கு தெரியுமா நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர் சேர்த்து செய்திக்க வேண்டாம் நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர் அவரை பத்தி திருவாய்மொழி பாடினார் இரண்டு வியாக்கியானங்கள்ம ஆறாயிரப்படியோ பன்னீராயிரப்படியோ அதனுடைய சங்கிரக விவரண பாவத்தில் அமைந்திருக்கிறதே தவிர நஞ்சி என் நம்பிள்ள வியாக்கியான பரமசார பௌதமானது ஒன்று ஒன்பதனாயிரப்படி முப்பத்தி ஆறாயிரப்படி ஒரு கால் பங்கு ஒன்று மத்தொன்று நாலு மடங்கு பெருத்தது அந்த இரண்டு வியாக்கியான கர்த்தாக்களான ரெண்டு மகாத்மாக்கள் மூலகர்த்தாவான நம்மாழ்வார் அவா திருநாமங்களை நம்பெருமாள் நிச்சரிந்து கொடுப்பார் நம்மாழ்வார் நஞ்சிய நம்பிள்ளை என்பர் அவரின் ஏத்தத்தால் என்ன ஏத்தான் நம்மாழ்வார் திருவாய்மொழியை பாடின ஏத்தான் நம்பிள்ளைய நஞ்சிய நம்பிள்ளையா திருவாயூக்கு வியாக்கியான பண்டினை ஏத்தா அது காலக்ஷேபம் தான் பகவத் காலக்ஷேபம் சொல்லுவார் அந்த நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியிலே பல பல அர்த்தங்கள்லாம் ஒருவர்களாலே காட்டப்பட்டு உள்ளர இருந்தாலும் அந்த நம்மாழ்வார் திருவாமி யாருக்கு பாடினார் என்ன சொல்ல முடியாது என்ன திருக்கணபுரத்துக்கு பாடியிருக்கார் திருமோகோரும் பாடியிருக்கார் திருமாலிருஞ்சோல் அழகு பாடியிருக்கார் திருப்பேர் நகருக்கு பாடியிருக்கார் ஆழ்வார் திருநதி பிராந்திசங்கள் எல்லாவத்துக்கும் பாஷரம் பாடியிருக்கார் ஒரு திவ்ரேசம் அல்ல பல திக்ரேஷங்களுக்கெல்லாம் நம்மழ்வார் மங்களாசாசனம் உண்டு ஆனாலும் கூட பட்டருடைய அனுபவம் என்ன வான் திகழும் சோலை மது அலங்கர் வழிபுகள் மேல் ஆண் தமிழ் மகன் ஆயிரமும் என்ன முதத்தாய் சடகோவன் கிருஷ்ணாவதார காலத்திலே ரெண்டு தாய்மார் ஒரு தாயார் பெத்தவள் ஒரு தாயார் வளர்த்தவள் பெத்த தாயார் உருத்தி வளர்த்த தாயார் மத்துருத்தி உருத்தி மகனாய் ஓர் எருவில் உருத்தி மகனாய் உழித்து வளர்ந்தான் பாதிரும் பட்டருடைய காலக்ஷேபம் நஞ்சியர் வந்திருந்தார் ஐயா ஒரு விஜயாபனம் என்ன ஒண்ணுதிலே ஒருத்தி மகனாய் திறந்து தேவகி புத்தனாக கண்ணன் பிறந்தான் அது எல்லாருக்கும் புரிஞ்ச விஷயம்தான் ஒருத்தியான யசோத பிராட்டிக்கு மகனாக ஒழித்து வளர்ந்தான் ஆண்டாள் பாடுறாள் யசோதா புத்திரன் சொல்லலாமா கட்டான் நஞ்சியும் பால் கொடுத்தும் குழந்தையா இருந்து பால் புஜித்தான் தாயும் தாயா இருந்துட்டான் மகனும் உங்களுக்கு தேவையில்லை என்று சாதாரணமா வேடிக்கையா சொல்லிட்டு உண்மையான சொல்றார் அர்த்த தெரியுமா சில பேர் புது புதுசாக கோவில் கட்ட ஆரம்பிக்கிறான் இருக்கிற கோவில யாரும் பார்க்கவே மாட்டேங்கிற ஒரு விகரேஷம் போடுற பாட்டை கண்டா எவ்வளவு ரொம்ப சவப்பிட முடியாது எத்தனை மன வருத்தை எப்பட முடியாது அதை ஒருத்திரம் கவனிக்கிற புதுசு புதுசா கோவில் கட்டுறேங்கிறார் அங்க ராஜ்வல்ல திருப்பிரதிஷ்டை பண்ணுவாரை காட்டிலும் ஜீர்ணோத்தாரணம் பண்ணுவாருக்கு ஏத்தம் உண்டுங்கிறார் அது போல புதுசா கண்ணனை உண்டாக்கியனாலே தேவகி அவளை இந்த உண்டாக்கப்பட்ட கண்ணனை பாலும் ஊட்டி நன்றாக வளர்த்தாலே சோத பிராட்டி அவளுக்கு உண்டான ஏத்தமே ஏத்தம்தான் அது மட்டுமில்லை கண்ணன் அவதாரம் என்ன லோகத்தில் எந்த குழந்தை பிறந்தாலும் அடுத்த விஷயம் என்ன கேட்கிற குழந்தை அழர் தான் குழந்தை அழறாங்க கிடையாது கண்ணன் வாஸ்தவமா அழுது பால் கொடுத்த இடமிலே பிறந்த இடம் அவன் எங்க அழுதான் இங்க பால் கொடுத்தான் திருவாய்ப்பாடியில் தான் அழுதான் பால் கொடுத்தான் அவன் மதுரா நகரத்தில் பிறந்த எடுக்க என்ன இருக்கான் முன்னாடி ஆறு குழந்தைகளுக்கு ஏற்பட்ட கத்தி தான் இவனுக்கு ஏற்பட்டிருக்கான் மக்கள் அறுவரை கல்லிடமோதாங்கிற அந்த ஆறு குழந்தைகளுக்கு ஏற்பட்ட கத்தி இந்த குழந்தைக்கு ஏற்பட்டு போடும் நல்ல வேலை அவன் அழுத்தது பால் குடிச்சு இங்கதான் அழுது பால் கொடுத்த இடம் அதைத்தான் பெரியார் ஆரம்பிச்சார் பண்ணவாளங்கள் சூழ் திருக்கோட்டியோர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்த இனில் பிறந்த இனில் இனியில் திருவாய்ப்பாடியில் இயக்கான் கண்ணன் அவதரித்த இனியில் கண்ணன் அவதரித்த இடமா இருக்கலாம் மதுரா நகரம் ஆனா கண்ணன் அவதரித்த இனியில் திருவாய்ப்பாடிங்கிறார் ஆக திருவாய்ப்பாடியில் தானே அவதாரம் என்னான பெறுவான் அவனை ரட்சித்து கொடுத்தவளுக்கு தானே ஏத்தான் புது புதுசா கோல் கற்றவாள விட ஏனோத் தாரணம் பண்றவாளுக்குத்தானே ஏத்தம் அதுபோல் நம்ம திருவாய்மொழி பாடினார் அவாவத்து ஈடுபடுத்த குருகு சடகோவன் ஆனாலும் அந்த திருவாய்மொழியை தன்னுடைய சிஷ்யர்கள் மூலமாக எத்தனை பிறப்பித்து எத்தனை லட்சித்து கொடுத்தார் பெருமானார் ஆக தேவகி பிராட்டி கிருஷ்ணாவதார காலத்திலே நம்மாழ்வார் திருவாமிக்கு ஈன்ற தாய் அங்க தேவகி பிராட்டிக்கு அனுகூலமாய் யசோத பிராட்டி கண்ணன நன்றாக வளர்த்த தாயார் இங்க மொயின்பால் வளர்த்த இரத்தாய் இராமானுஜம் நம்மாழ்வார் பாயசிரம் ஆயிரம் ஆரம்பத்தி வான்திகளின் சோலை அரங்கர் வன்புகள் மேல் ஆன்ம தமிழ் மன ஆயிரமும் என்ன மேகசியன் கொண்டல் வண்ணனாரு பெரியாழ்வார் கொண்டல் வண்ணனை திருப்பான பெரியாழ்வார் இங்கே போதராய் கோயில் பிள்ளாய் இங்கே போதனாய் கொண்டல் வண்ணனை அவனாரு அண்டர்கோன் அடியரங்கன் கொண்டல் வண்ணனாய் என்னுள்ளங்க அவன்தான் கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் ஆக கொண்டல் வண்ணனாரு அவன்தான் முகில் வண்ணன் முகில் வண்ணனாரு அரவணமேல் பள்ளி கொண்ட முகில் வண்ணனே திருவிருத்திலே நம்மாழ்வாருடைய திருவாகு இந்த முகில் வண்ணனான பகவான் அவனை பத்தி ஆயிரம் பாய்சிரம் பாடினான் அனுபவம் அது மட்டுமல்ல மணி காட்டினார் இந்த பாசுரம் தனியன் தனியனின் என்றார் புலயோகியர் அர்த்தங்களை நன்றாக விளக்கி காட்டியிருக்கிறார் ஆய்வாருடைய பத்து பத்துக்களான திருவாய் வழியிலே பத்தர்த்தங்கள் சொல்லப்பட்டு உள்ளன பரத்தம் காரணத்தம் வியாபகத்தம் நியந்திருத்தம் காரணிகத்தம் சரங்கத்தம் சத்தத்தம் சத்திகாமத்தம் ஆபத்தகத்தம் ஆர்த்திகரத்த பத்து பத்துக்கள் பத்து குணங்கள் அந்த பத்து பத்துக்கள் சொல்லப்பட்ட பத்து வருத்தங்களையா கங்குளும் பகலுங்கிற ஒரு திருவாய் மூழ்கியே ஆழ்வார் விவேத்து காட்டியிருக்கிறபடியால் பத்து பத்துக்களின் பத்து அர்த்தங்களையா பத்து பாய்சத்துக்குள் அடக்கியிருக்கிறார் ஆழ்வார் ஆனபடியால் சோலை மதில் அரங்கர் வல்புகள் மேல் ஆன்மத மழிம ஆயிரமும் இன்னமதத்தாய் சடகோகம் அந்த காலத்தில் அனுபவம் பெரும குரு டத்துக்குடி இருக்காரங்கடத்துக்கு திருமோகூருக்கு அதுலேருந்து இருபது எடுத்து கொடுத்தார் திருவங்கடத்துக்கு அவ்வளவுதான் ஆயிரம் கொடுத்தாச்சு இதே போல இன்னைக்கும் திருவரங்கத்திலே கொட்டாரம் இருக்கு அந்த இடத்துல பெருமானுடைய அரிசி பருப்பு நெய் எல்லாம் வச்சிருப்பா கொட்டாரம் அந்த தேவஸ்தானத்தினுடைய சொத்தான அத்தனையும் திருவரங்கத்தெம்பெருமானுடைய சொத்து தான் ஆனா அதிலிருந்து நம்மாழ்வார் சன்னிதிக்கு மற்றொரு எம்பெருமானார் சன்னிதிக்கு மற்றொரு சனிக்குன்னு அந்தந்த சனியை கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி பருப்பெல்லாம் கொடுத்துட்டு இருப்பான் ஆஹா அவருடைய சொத்தான எல்லாம் அந்த பண்டாரத்தில் இருக்கிறது அதுலேருந்து எடுத்து எடுத்து ஒரு தேவஸ்தானத்துக்கு தருகிற போல ஆயிரம் பெருமான் திருவரங்கத்தம்பெருமானுக்கு தான் அங்கே திருவாங்கத்து யுவபத்து அங்கே திருமுகத்து ஆஹா ஆயிரமும் அவருக்கு தான் பத்து பத்துகள் அவருக்கு தான் பத்து பத்துக்கள் பத்தர்த்தங்கள் அந்த பத்தர்த்தத்தையுமே நம்மாழ்வாரு கங்குலும்பங்கிற ஒரே திருவாமிலே அற்புதமா விளக்கி காட்டினான்னு பத்த இடங்களும் சொல்லியிருக்கா இல்ல பரத்தும் சொல்றார் பொடிவுடைவானோர் தலைவனையும் காரணத்தின் சொல்றார் முன் செய்தி இவரகம்ியாபகத்தும் சொல்றார் கக்கிலிங்கிறே முயல் திருத்தம் சொல்றார் கால சக்கரத்தான் கார்முகத்தும் சொல்றார் அருளாங்கிறே சரண்மத்தின் சொல்றார் பத்தியிலார் பத்த இன்னார் சப்தத்தாலே சத்தும் சொல்றார் அவர்களை கடந்த ஆரமுதே என்கிறார் இம்பெருமானுடைய சத்தியகாமத்தின் சொல்றார் ஆய்மகள் அன்பரே நிலமகள் திருமகள் என் திருமல் சேர் மாறுபரே எல்லாம் அவருடைய சக்தி காமத்தின் சொல்றது அவருடைய ஆபத்தகத்தை சொல்றது இவ்வுலகம் உண்டான் உமைந்தான் அளந்தான்னு ஆர்த்திகரத்தின் சொல்றார் அடியை அடி அருள் சூடி உயர்ந்தவன் முசில்வண்ணனான திருவரங்கத்தெம்பெருமானோட அருளாலே முசில்வன் அடியை அடைந்தார் நம்மாழ்வார் என்று ஆர்த்திஹர்த்தம் ஆங்கே சொல்லப்பட்டது பத்து பத்துக்களிலே பத்தர்த்தங்கள் அந்த பத்தர்த்தங்களையா இந்த ஒரு சிறுபாய்மொழியில் ஆழ்வார் காட்டுமாறு அமைந்திருக்கிறபடியா ஆழ்வாருடைய திருவாய்மொழி மூலமே திருவரங்கம் தான் அந்த திருவரங்கத்த பெருமான் தான் பகவத்தினுடைய சாரங்கிற விஷயத்தை முன்னோர்கள்லாம் முடிந்த பொருளாக காட்டினார்கள் அந்த திருவரங்கத்தம்பெருமான் கிருஷ்ணாவதார காலத்திலே ஆச்சரியமா கேட்ட உயர்ந்த ஒரு பிரமாணம் தான் சகசநாமாத்தியாயம் பத்து நாள் கேட்டுக்கான் இந்த திருவாயம் முடிய சகசநாமாத்தியாயத்தை எத்தனை நாள் கேட்டான்னு தெரியல அது பாரத சொல்லுக்கு பார்க்கணும் அரை மணி சொல்ற போறோம் ஒரு மணி சொல்ல போறோம் தெரியல இப்ப ஒரு மணி சொல்ல போற ால இப்ப ஒரு மணி நேரம் சகசநாம அத்தியாயம் நடக்கும் ஆக பகவத்டைய சாரம் தான் பெரிய பெருமாள்தான் பகவத்து பெரிய பெருமாள்தான் பெருவாயுமே பிரமேகம் பெரிய பெருமான பத்தித்தான் ஆயிரத்தி நூத்தி ரெண்டு பாதிச்சு பத்து பத்துக்கள்ல பத்து அர்த்தங்களும் பெரிய பண்ணுகிறார் நம்மாழ்வார் என்பது பகவதை சாரமாக கொஞ்ச நாய் அப்படி உள்ளூர் நாயனம்னு இந்த உள்ளூர்